ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டு அறிவிக்கின்றார்கள் என்னை சொர்க்கத்தில் நுழைய செய்து நரகத்தில் ஒரு செயலை எனக்கு கூறுங்கள் என்றேன் நீ பெரிய விஷயத்தை பற்றி கேட்டுள்ளீர் அல்லாஹூ லேசாக்கி வைப்பவனுக்கு அது லேசாக அமையும் வணங்குவீராக அவனுக்கு எதையும் இணை வைக்க தொழுகையை பேணி ஜக்காத்தையும் வழங்குவீராக ரமதானில் நூன் வைப்பீராக என்று கூறிய நபிசல்ல தடுக்கும் கேடயமாகும் தண்ணீர் நெருப்பை அணைப்பது போல் அது பாவத்தை போக்கிவிடும் அத்துடன் ஒரு மனிதன் நடு இரவில் துழுவதாகும் என்று கூறினார்கள் பின்பு பின்வரும் குரான் வசனத்தை ஓதினார்கள் அவர்களின் விழாப்புறங்கள் படுக்கைகளை விட்டும் ஒதுங்கும் அச்சத்தோடும் ஆதரவோடும் தன் இறைவனிடம் திவா செய்வார்கள் அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்ல வழியில் செலவு செய்வார்கள் எனவே அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து கூலியாக அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண்களின் குளிர்ச்சியை எந்த ஆத்மாவும் அறிந்திராது முப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் பதினாறு மற்றும் பதினேழாவது வசனங்களை ஊதினார்கள் பின்பு ஒரு செயலின் அடிப்படையையும் அதன் தூணையும் அதன் உச்சியையும் உனக்கு நான் கூறட்டுமா என்று நபி சொல்லு அழகி அவர்கள் கேட்டார்கள் இறை தூதர் அவர்களே சரி என்றேன் ஒரு செயலின் அடிப்படை இஸ்லாம் அதன் தூண் தொழுகையாகும் அதன் நிகடு ஜிஹாத் ஆகும் என்று கூறிய நபி சொல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் இவை அனைத்தையும் சேர்க்கும் ஒரு உறுதியானதை உனக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் சரி என்றேன் உடனே நபி சொல்லும் அவர்கள் எதையேனும் நாங்கள் பேசினாலும் அதற்கு அவர்கள் உம் தாய் உமை இழக்கட்டுமாக மக்கள் முகம்கும் புற அரகில் விடுவதற்கு அவர்களது நாவின் விளைச்சலை காரணமாகும் என்று நபி சொல்லாஹும் அலஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு ஆறு ஒன்று ஆறு இது ஹசன் சஹி என இமாம் கூறுகிறார்கள்